தொண்ணூற்றி அல்லாஹின் தூதர் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஜும்மா நாளில் குளிப்பது பருவமடைந்த ஒவ்வொருவர் மீதும் கடமையாகும் இதை அபு சாயல் குதரீர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்